विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்ப்பத்தியவே தாத்தய விநா गुणकर्मजानी, சேத்தோமீ विशुद्ध उपलभ्यत உபத்தம் ச இந்த ஸ்லோகத்தில் பிப்ளாயனர் அப்படிங்கிற யோகி ரிஷியானவர் சொல்லுகிறார் அப்ஜநாபச்சரணையேமலி விதமேத் யாஹீ நவனொருவன் अब्जनाभचरण ऐशन भक्त अब्जनाभ चरण ऐशन अब्जन चाम नाभन चप चरण तिरवयाना आशक् अब आक्ति भक्त यवनवाभ स्वरूपमीर महाा विष्ण இந்த இடத்துல பத்மநாபங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணியிருக்கார் மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் கடவுளனுடைய திருவடியை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு எப்போ இறைவனுடைய திருவடியிலேயே ஆசை இறைவனுடைய திருவடிங்கிறது ஞானத்தையும் குறிக்கும் ஆசையோட உரு ரொம்ப ஆழமான பக்தியோட சேத்தோமலானி மனசில் இருக்கிற மாசுகளை எப்படிப்பட்டது நான் குண கர்மஜானி குணங்களாலையும் கர்மத்தினாலையும் தோன்றின மனசில் இருக்கிற அழுக்குகள் மன மாசுகள் மாசுகளை விதமேத் நன்றாக பொசிக்கு விடுகிறானோ எவனொருவன் இறைவனுடைய திருவடியிலே இருக்கின்ற பேராசையினால் பெரும் ஈடுபாட்டினால் ஆழ்ந்த பேர் அன்பினால் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய குணகர்மங்களால் இந்த ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் குணகர்ம விபாகஷஹான்னு வருணாசிரம தர்மத்துக்கு சொல்லியிருக்கார் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் குணகர்மஜானி சேத்தோமலானி நம்மக்கிட்ட இருக்கிற மூணு குணங்கள் சத்வரஜ்தமூ குணங்களாலையும் நாம் செய்யக்கூடிய சமூக தொழில்கள் தனியாக நமக்கு செஞ்சுக்கக்கூடியது இதெல்லாம் இந்த ஸ்வகர்மத்தினால ஏற்படக்கூடிய சில குறைபாடுகளெலாம் இருக்குது அந்த இதனால் ஏற்படக்கூடிய ராகத்வேஷங்கள் மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் இந்த மாதிரி அழுக்குகளையெல்லாம் எவன் பொசிக்கி விடுகிறானோ அப்படி பொசிக்கின என்ன ஆகும்னா தஸ்மின் விஷுத்தே அவ்வாறு மனசை தூய்மைப்படுத்தி கொண்டவனுக்கு ஆத்ம தத்துவம் சாட்சாத் உபலியதே அந்த பரமாத்ம தத்துவம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் இந்த ஆத்ம தத்துவமானது ரொம்ப தெளிவாக விளங்குறதான் எப்படின்னா அதாவது கண்ணில் தோஷம் இல்லாதவனுக்கு சூரியனுடைய பிரகாசம் எப்படி தெளிவாக தெரியறதோ கண்ணில் இருக்கிற ஒளி மங்க மங்க இருக்கிற வெளிச்சம் போராதுன்னு தோணும் ஆனால் கண் ஒளி பரவ பரவ பிரகாசம் தெளிவாக தெரியும் கீதையிலையும் பகவான் சொல்கிறார் பிரகாஷ எதி தத்பரம் ஆதித்யவத்துன்னு அஜ்ஞானேன் ஆவிரத்தம் தேன முஹியந்தி ஜந்தவகா ஞானேன து ததஞ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா தேஷாம் ஆதித்யவத்து ஞானம் பிரகாச எதி தற்பம்னு கீதையிலேயே அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் அது மாதிரி அமல திருஷோஹோன்னு சொன்னால் மாசற்ற கண் பார்வை உடையவனுக்கு கண்ணில் தோஷம் இல்லாத கண்களை உடையவனுக்கு சூரிய வெளிச்சமானது எப்படி தெளிவாக தெரிகிறதோ அப்படி ஈஸ்வர பக்தி பண்ணி மனசில் இருக்கக்கூடிய தோஷங்களையெல்லாம் போக்கிக் கொண்டவனுக்கு அந்த பரமாத்ம துவம் ஸ்வரூபம் தெள்ள தெளிவாக விளங்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் உபதேசிக்கிறார் விப்பலாயனர் நிமிச்சக்கரவர்த்திக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் எர்ஹ்ஜனாபரணைஷணையோருபக்தியேத்தோமி விதமேத் குணகர்மஜானி தமின் விஷுத்த உபலபியதமலோசவித்திருப்பிரகாச